வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அண்டகோசப்படலம் தீயதோரிணைய மாற்றம் செப்பலும் இது நன்றெந்தையே இன பணியில் நிற்பன் இறையவன் எனக்குத் தந்த ஆயிரத்தெட்டென்று ஓதும் அண்டங்கள் நிலைமையாவும் நீயுரை என்ன ஆசான் நிறுவனுக் குறைக்கலுற்றான் மேலுள பொருளும் தத்தம் விளைவது நிற்க இப்பால் மூலமாம் பகுதி தன்னின் முளைத்திடும் புந்தி புந்தி ஏலுருமகை ஒன்றின் எய்து மைம்பூலனும் மாங்கே வாலிய ககனம் தொட்டுமா நிலங்காரும் வந்த அப்பெரும் புவிக்குத்தானோர் ஆயிர கோடி அண்டம் ஒப்பிலவென்ன உண்டால் ஒன்றினு கொன்று மேலா செப்புரு நிலைமை தன்று தெரிந்திடிப் பறந்து வைகும் வைப்பனலாகும் அன்னமற்றவை அம்பொன் வண்ணம் அங்கண்மாஞால தண்டம் ஆயிர கோடி தன்னில் இங்கு நீ பெற்ற அண்டம் ஆயிரத்தெட்டினுள்ளுன் தூங்கமாம் அண்டமொன்றின் இயற்கையைச் சொல்லுகின்றேன் செங்கை சேர் நெல்லி என்ன சிந்தையிற் காண்டியன்றே கதிரெடுத்துகள் எண் மூன்று கசாக்கிரகன்தான் ஆகும் இது தொகை இரு நான்குற்றதிலீக்கைய்விளீக்கையெட்டால் உதிதரும் யூகையண்ண யூகையெட்டியவை என்ப அதிநிருநான்கு கொண்டதங்குல தளவையாமே அங்குலம் மறுநான்கை தின் அது கரம் கரமோர் நான்கு தங்குதல் தனுவாகும் தனுவிரண்டதுவோர் தண்டம் இங்குரு தண்டமான இரு ஆயிர்குோசத்தெல்லை பங்கமில் குரோசம் நான்கோர் யோசனைப் பாலதாமே அந்த யோசனையின் எல்லை ஐம்பதிற்றிரண்டு கோடி வந்ததிவ்வண்டத்திற்கும் ஆயிரும் பறவை வைப்பும் முந்திய நிவப்புமாகும் ஒழிந்திடும் மண்டங்கட்கும் இந்த வாரளவைத் தென்றே எண்ணுதி இலை கொள்வேலோய் ஒன் புவனிக்குக் கீழாம் யோசனை ஐம்பான் கோடி தின்புவி தனக்கு மேலாய்ச் சேத்தரும் அளவும் மக்தே மண்புகழ் மேருவுக்கு மாதிரம் அவையோரிட்டும் எண்படும் ஐம்பான் கோடி கடாகத்தின் எல்லை யோடும் அண்டமார்கடமோர் கோடி அதற்கு மீதினிலோர் கோடி தின்திரல் காலச்செந்தியுருத்திரச் செம்போர்கோயில் ஒண்டழற்கற்றையுள்ளதொருபது கோடி மீக்க கொண்டெழு தூம வெள்ளைக் குணிக்கின் ஐங்கோடியாமே அரித்தவி சுயர்ச்சி ஆங்கோர் ஆயிரம் அளவைத் தாகும் பரத்தலும் அதற்கிரட்டி படர்த்தருகால செந்தி ஒருத்திரர் அழலின் மேனி யோசனை ஆயுதமாகும் திருத்தகு பலகை வாழ்வில் செஞ்சரமேந்திச் சேர்வார் ஓங்கிய காலச்செந்தி ஒரு திறர் தம்மைப் போல்வார் அங்கொரு பதின்மர் சூழ்வர் அன்னவர் ஏவலாற்றி பாங்குற ஒரு பான் கோடி பரிசனமேவும் அன்னோர் பூங்கழல் வழுத்தியாதி அப்புவனம் வைகும் அன்னதோர் புவனமிக் நிலையவாகி தொன்னூறு நாலேழு கோடி தொகைப்படு நிறைய தெல்லை உன்னதமான கோடி ஒன்றொழி முப்பான் மேலும் பன்னிரண்டிலக்கம் மண்டத்தளபுறும் பரப்பு மன்னோ உற்றிடு நிறைய மீதில் ஒன்றிலா இலக்கம் நூறு பெற்றிடு முயர்வுதன் நிற்பிறங்கு மோர்ப்புவனம் கீழ்மண் பற்றிய இரும்பு நாப்பன் பச்சிமம் பசும்பொச்சோதி மற்றதன் மேல் பாகத்தில் வதிவர் கூர்மாண்டர் என்போர் காழக முகத்தர் கூர்வாய்க் கணிச்சியம் படைசேர்க்கையர் ஊழியங்கனலை அன்ன உருவினர் தெரியும் கண்ணர் மாழையம் பீடமிக் கண் வைகு தம்பால் சூழுருத்திரராய் உள்ளோர் தொகுதியை அளக்கொணாதால் அப்புவனத்து மீதே அந்தரம் இலக்கம் செப்புவர் அதனு கும்பர் சிறந்த பாதலங்களென்ப ஒப்பொரு பிலமொன்றற்கே ஒன்பதிலக்கமாக இப்படி அறுவான் மூன்றாம் இலக்க மேழு பிலத்தின் எல்லை பரத்தினருங்க நின்ற பாதலம் எட்டிலக்கம் அரத்தினு ககர்ச்சி வெவ்வேற யுதமாம் அவை முப்பாகம் உரத்தகும் அவுணர் கீழ்பால் ஒள்ளையிற்றுரகர் நாப்பன் திருத்தகும் அறக்கர் மேல் பால் சிறந்து வீட்டிருந்து வாழ்வோர் இதன் மிசை இலக்க முன்பா நாடகர் இருக்கையாகும் இதன்மிசை வெளி ஓர்கோடி இலக்கமும் இதன் இருவதுண்டால் இதன்மிசை களிருப்பாந்தல் எட்டுடன் சேடன் ஏந்தும் இதன் விசை புவியின் ஈட்டம் என்பதிலாமே ஈடுரு பிலங்கட்கெல்லாம் இறைவராய்ப் பாதுகாப்போர் ஆடகர் தாமே நாகர் அவுணர்வாழ் அறக்கரன்னார் தாடொழுசனங்களண்ட கடமுதல் தரையீராக கோடியோரைம்பானாகும் குணித்தனை கோடியன்றே பலவகை பிலங்கட்கெல்லாம் பரமதாய் உற்ற தொல்பார் உலகினுள் விரிவும் அங்கன் உள்ளவும் உரைப்பன் கேட்டி குலவிய சம்பு சாகங்குசை கிரவுஞ்சம் கோதில் இளவுகோமேதகம் புட்கரம் இவை ஏழு தீவே பரவும் இவ்வுலகில் உப்பு பால் தயிர் நெய்யே கண்ணல் இரதமாம் மதுநீராகும் எழுகடல் ஏழு தீவும் வரன்முறை விரவிச் சூழும் மற்றதற்கப்பால் சொன்ன தரையது சூழ்ந்து நிற்கும் சக்கரவாழச் செய்யம் அன்னதற்கு அப்பால் வேலைக்கு அரசனாம்புறத்திலி பின்னது தனக்கும் அப்பால் பேரியிருள் சேர்ந்த ஞானம் மன்னவகாண்டி காண்டி அப்பால் வலிகழும் அண்டத்தோடு துன்னும் இப்பொருள்கள் யாவும் சூழ்ந்து கொண்டு இருக்கும் அன்றே எல்லை தீர்முன்னைத் தீவோர் இலக்கமாங் அற்றே அல்லன தீவும் நேமியாதற்கதற்கிரட்டியாக சொல்லினராங்கன் கண்ட தொகை இரு கோடி அன்றி நல்லதோரைம்பான் மேலும் நாங்கெனும் இலக்கமாமே ஐயிரு கோடி சொன்ன தனிதளம் அது சூழ்நேமி செய்யமோரயுதமாகும் சார்தரு புறத்தின் நேமி எய்திய கோடி மேலும் இருவதோடிளக்க மேழாம் மையிருள் சேர்ந்த பாரின் எல்லை மேல் வகுப்பன் மன்னோ ஆறிருள் உலகம் முப்பான் அஞ்சனும் கோடி மேலும் ஓரொரு பத்தொன்பா நூறுற்ற நான்கயுதமாகும் பேரருள் சூழ்ந்த அண்ட பித்திகைக் கணமோர்க் கோடி பாரிடை அகலம் தேரில் பாதியோர் ஐம்பான் கோடி நடை தரு தொன்னூலாற்றான் நாம் புகழ் கணிதன் தன்னை உடையதோர் திசையே இவ்வாறு ஒழிந்த மாதிரத்தும் வைக்கின் வடகொடுதென்று கீழ்மேல் மற்றள கோணமுற்றும் நொடிது அரிக்கோடி கோடி நூறு யோசனையதாமே முள்ளுடை மூலமான முண்டகத் தவிசின்மே எவள்ளரன் வலது மொயம்பான் வந்த சாயம் சாயம்புமைந்தன் அள்ளிலை வேர்க்கை நம்பி அன்புடை விரதன் ஞாலமுள்ளதோர் எல்லை முற்றும் ஒரு தனி குடையுள் வைத்தான் அங்கவன் தனது மைந்தர் அங்கிதீரன் மேதாதி துங்கமாம் வபுட்டினோடு சோதிட்டு துதிமான் தொல்சீர் தங்கும் மவ்வியனே மிக்க சவனநாம் எழுவர்தாமும் பங்கு கொண்டேழு தீபும் பாதுகாத்து அரசு செய்தார் சீரிய சம்புத்தீபம் புறந்த அங்கித்தீரன் என்போன் தான் அருளும் சிறுவராயோர் பாரதன் கிம்புருடன் அரிகேது மாலன் பத்திரா சுவனன் இழா விருதனென்போன் ஏருடைய இரமியன் நல்லேமப்பேரோன் இயற்குருவாம் ஒன்பதின்மர் இவர்கள் பேரால் ஓரொருவர் கொவ்வொன்றா நாவற்றீவை ஒன்பது கண்டமதாக்கி உதவினானால் விண்ணுயர் சம்புத்தீவின் நடுவு நின்ற மேருவரை செங்கமலப் புகுட்டுப் போல நண்ணுமதற்கு யோசனை உன்னதம் எண்பத்து நான்குளவாயிரமாகும் ஞாலமாழ்ந்த தென்னிரண்டாயிரம் சென்னியகலம் முப்பானிராயிரமாம் பராறையில்லை அத நிற்பாதி வண்ண மிகுமே கலை மூன்றதனுள் உச்சி வாய்த்திடுமே கலையினில் பல் மல்கும் மேருவரை அதற்கு பிரமன் மூதூர் மிக்க மனோவதி அதற்கு மேலை திக்கின் நாரணன் வாழ் வைகுண்டம் வடகீழ்பாலின் நாதனமர் சோதிட்கம் திசைகளிட்டு சீரியவிந்திரன் முதலாம் தேயன் தெற்கு முதல் வடக்களவு மருங்கு தன்னில் நேரியதோ தேசமது செவ்வே போகும் நெடும் பூழையொன்றுளது நினைகமாதோ அந்தவரைக் கீழ்த்தி செய்மந்தரமாம் வெண்மை அதன் தெற்குக் கந்த மாதனம் பொன்மேல் பால் சுந்தரமாம் விபுலம் நீலம் வடக்குச் சுபார் சுவம்மா துளைப்போது கடம்பு சம்பு நந்தியதோற்போதியால் குணபாலாதி நாத் திசையில் வரை மீது நிற்கும் நாவல் முந்துமிரண்டாயிர யோசனையாம் ஏனே முத்தருவும் எதிர்பாதி மொழியும் எல்லை அத்தகைய கீழ்த்திசையில் அருணம் மேல்பால் அசிதோதம் தென்றி செய்மா ஆனதமே அல்லா உத்தரத்தின் மாமடுநீர் நிலையாய் மேவும் உய்யானம் சைத்திரதங் குணக்கு வைகும் வைத்த பெருநந்தநந்தக் கிணத்தில் ஓங்கும் வைப்பிரசங்குடக்கமரும் வடாது பாங்கின் மெத்து திருதாக்கியம் உற்றிடும் இவ்வாறு நேருவரைச் சாரலிடை விரவும் அன்றே கடி கடிகமழும் நாவலொன்று தென்பால் நின்ற காரணத்தால் பாரதந்தன் கண்டமுற்றும் இடனுடைய நாவலந்தீவனப் பேர் பெற்றதித்தருவின் தீங்கனி நீரராய் மேறு தடவரையைப் புடை சூழ்ந்து வடபார் சென்று சாம்புனதப் பெயர் பெருமச்சலில்துய்த்தோர் உடல் முழுதும் பொன்மயமாய் அயுத மேலும் ஒரு மூவாயிரமாண்டங் குருவர் அன்றே நாற்றிசையில் வரைப் பரப்பு மேல் கீழ்த்தானும் நவின்றி மேருவிற்பாதி அதற்குக் கீழ்பால் மாற்றறிய மாலியவான் மேல் பார்க்கந்த மாதனன் தென்றிசை நிசதம் ஏம கூடம் ஏற்றை இமம்படப்பால் நீலம் சுவேதம் இயற் சிருங்கம் எட்டு வரை இவையாம் நீலம் மேற்றிகள் பொன் மணிகனகம் பனியே நீலம் வெண்மை மதிகாந்தம் இவை மேனி தாமே சதமொடு பொற்கூடம் இமயம் கீழ்மேல் நெடுங்கடலைத் தலைக்கூடி நிமிரும் சோமன் திசையுளபூதர மூன்றும் அனைய எட்டு தின்கிரியும் ஈராயிர யோசனைவான் செல்லும் வசையில் மாலியவான் என்னும் மால்வரைகள் தமதகலம் அயுதம் மற்றை அசலமி மூன்று மிராயிரம் இத்தீவுள் அமரு நவ கண்டவெல்லை மாதூ கோதில் வடகடல் முதலாச்சிருங்காருங் குருவருடம் சிருங்க முதற் சுவேதமட்டும் நீதி இரணியவருடன் சுவேத நீல நெடுங்கிரியின் நடுவன் இரமியமாறு பூதரம் சூழ்வருடம் இழா விருதமாகும் பொலிந்த கந்த மாதனமேற்புணரி நாப்பன் கேதுமால் வருடம் மாலியவான் தொட்டுக் கீழ்கடலின் எருவாய்ப் பத்திரமதாமே அம்புவியின் நிசதமுதல் ஏமங் காறும் அறிவருடம் ஏம முதல் இமய நாப்பண் கிம்புருடம் தென்கடக்கும் இமயமென்னும் கிரிக்கு நடு பாரதமாம் கேதுமாலோடு இம்பற்புகள் பத்திர முப்பத்து நாலாயிரம் நின்றதொன்பதாயிரமாமெல்லை உம்பர்த்தமதுலகனைய பரதமென்னும் ஒன்றொழிந்த கண்டமிட்டும் உற்றுழோர்கே ஆங்குருநாட்டுறைபவர் ஓர் பொழுதின் யாய்ப்பால் ஆடூவூமகடூவூமாகத் தோன்றி தாங்கள் விழைவிற்புணர்வர் அவர்க்குத் தெய்வ தருமலர்கள் உதவும் உணாக்கனியுங்காயும் ஓங்கு பச்சை நிறமாயுள் அயுதமேலும் ஒரு மூவாயிரம் அதற்குள் வடபாகத்திற் பாங்கமர்வர் முனிவரர் சாரணரே சித்தர் பதின் மூவாயிரம் ஆயுள் படிகம் வண்ணம் பரபு பத்திராசுவத்தோர் கனிகாய் துய்ப்போர் பதின் மூவாயிரம் ஆயுள் படைத்து சேயோர் இரணியத்தோர் பல நுகர்வோர் மதிநேர் மெய்யர் இராயிரமையூறயுதம் ஆண்டு பெற்றோர் பொறுவறிய இரமியத்தினுள்ளோர் ஆளின் புன்கனிகள் மிசைகுவர் பூங்குவளைப் போல்வார் வருமவர் கொரு பதினாயிரமேயன்றி மற்றும் இரண்டாயிரமாற்றொற்ற தொன்னூல் பிராவும் இழா விருதத்தோர் வெளிய மெய்யர் மிசைவது தீங்கரும் பிரதம் அயுதமேலும் இராயிரமாம் யுகம் கேதுமாலன் தன்னில் இருப்பவர் பைங்குவளை நிறம் எனிதினுண்டல் பராறையுள கண்டகியின் கனியே ஆயுள் பத்துளவாயிரம் அரிகண்டத்து வாழ்வோர் ஓர் ஆயிரமோடொன்பதினாயிரமதெல்லை உணவு கனிக்காய் மதியம் ஒழியதன்றே போற்றிய கிம்புருடத்தோர் இரளித்தீய குன்கனியே விசைவர் நிறம் பொன்மையாயுள் சாற்றியிடும் ஓரயுதம் ஏமகூடத் தடவரைத் தென்பாலிமையவடபால் தன்னில் ஏற்றமிகும் கைலை நிற்கும் அதற்கு மீதே இமையா முக்கட்பகவன் உமையாலோடும் வீற்றிருப்பன் ஊழிதனில் அண்டங்காறு மேலுடு கீழ் சென்றிடும் அவ்வற்புமாதோ இந்த விருநாற் கண்ட துறையும் நீரார் இன்னல் பிணி நரை திரை மூப்பிரையும் சேரார் முந்தை யுகம் போலேனை மூன்றினுள்ளும் மொயம்பு நிறை அறிவுடலம் முயற்சியாயுள் அந்த மில்சி முதலெல்லாம் ஒரு தன்மை தாடைகுவர் முன் பாரதத்தில் அவதரித்து வந்து புரிவினைப்பயனை நுகர்வர் என்பர் வானமுகில் சென்று புனல் வழங்காதங்க பாரதத்துள்ளார் அவனி கிளைத்து மற்றும் பக்ரொழிலும் புரிந்து மரம் பாவம் ஈட்டி பேரருள் பௌதிகமிழுவாயான மூன்றிற் பெருபயன் கொண்டுய்வர் என்பர் பெருமையாற்றல் சீரறிவு நிறையாயுள் உருவம் உண்டி செய்கை யுகங்களுக்கு இயைந்த திறனே சேர்வர் தோரை முதற் பல பைங்கூள் விளையுள் ஆக்கந்தூய கனி காய் கந்தம் பிறவும் துய்ப்பார் நாளிரு கண்டத்தோரும் விண்ணுளோரும் நரகினரும் அவ்விடத்தில் நன்னிவைகி மேல இரு அவற்றிற்கேயற்றவியன் பயன்கள் துய்பரண விளம்பு மாற்றால் சீலமிகு பாரதமாம் கண்ட ஒன்றே தீவினை நல்வினையாகும் செயற்கைக்கெல்லாம் மூலமொரு குறை பெரினே வந்து தேவர் முனிவர்களும் தவம் பூசை முயல் வரங்கள் கவி புகழும் பரதனும் பேரோன் கசேருகன் தாமிரபன்னன் கபத்தினாகன் சபுமியனே கந்தருவன் வருணன் என்னும் தனையருடன் குமரி என்னும் வனிதை தன்னை உவகை உதவியவர் தத்தம் பேரால் ஒன்றற்கோர் ஆயிரம் யோசனையதாக புவிப்புகள் பாரதத்தை நவகண்டமாக்கிப் பொற்பினுடன் அணையவர்க்குப் புரிந்தானன்றே கங்கை கௌதமி யமுனை கௌரி வாணி காவிரி நன்மதை பாலி கம்பை பம்பை துங்கபத்திரை பத்திரை குசை கோமதி பாஞ்சாலி சூரிசிகி பாபகரை தூதபாபை சங்க சிகை பாரத்து வாசி சார்வரி சந்திரபாகை சரையுவேணி பிங்கலை குண்டலை முகரி பொருணை வெக்கா பெண்ணை முதல் ஆரநந்தம் பெருகி நன்னு மகேந்திர மலையம் சையம் சத்தி மானிருடம் பாரியாத்திரமே விந்தம் என்னும்லை ஓரேழும் காஞ்சி ஆதி எழுநகரும் தானமொறாயிரமேலெட்டும் பண்ணும் அருமறை முதலோர் மேய தேயம் பற்பலவும் சொருதி முறை பயில் சேர்வது குமரி கண்டம் ஏனை மிலேச்சரிடம் வியப்பிலாவே இங்கிவை சம்புத்தீவினிடனே தண்பால் இருங்கடல் சூழ் சாகத்தின் எல்லை தன்னில் தங்கிய கோமமேதாதி அவர்க்கு மைந்தர் சாந்தவையன் சிசிரன் கோதையன் ஆனந்தன் துங்க மிகு சிவனுடு கே மகன் சிறந்த துருவன் இவர் பேரால் ஏழ்வருடமாக்கி அங்கவருக்கருள் புரிந்தான் கடவுள் வாயு ஆரியர் விந்தகர் குகரர் ஆண்டு வாழ்வார் சோமகமே சுமனம் சந்திரமே முந்தும் துந்துபிவ பிராசனாரதியம் தொல்சீர் கோமதமாம் எழுகிரியும் சிவை விபாபை குளிர் அமிர்தை சுகிர்தை மனுதத்தை சித்தி மாமை தருகிறமை என்னும் ஆறு அங்கு ஏழும் மருவி இடும் ததிக்கடல்தான் வளைய நின்ற ஏமம் உருகுசத்தீவில் வபுட்டு என்னும் இறையவர்க்கும் சிறுவர்களாய் எழுவர் உண்டால் சுப்பிரதன் புரோகிதனே தீரன் மூகன் சுவேதகன் சித்தியன் வயித்திதன் என்றோதும் இப்புதல்வர் பேரால் ஏழ்வருடமாக்கீந்தனன் உன்னதம் குமுதம் குமாரம் மேகம் வைப்புரு சந்தகம் மகிடமே துரோணம் மலை ஏழும் சோனை வெள்ளி மதியே தோமை ஒப்பருணே திரை விமோச்சனை விருத்தி ஓர் ஏழு நதி உளவால் உளவை புத்தேள் தற்பகரே கபிலர் சாரணர் நீலத்தர் தண்டர் விதண்ட கராண்டைச் சனங்களாவார் அப்புறனைப் புணரிகிற உஞ்சதீபம் அதற்கு மன்னன் சோதிட்டாம் அவன்றன் மைந்தர் மெய்ப்படு சாரணன் கபிலன் கிருதி கீர்த்தி வேணுமான் இளம்பகன் உற்பிதனே என்ன செப்பு மெழு பேராழ்வருடமாக்கி சிறப்புடனே அவரரசு செய்தற்கீந்தான் மண்ணு குசேசயம் அறிவித்துருமம் புட்பா வருத்தம் இமம் துதிமானே மந்தரந்தான் என்னு மலை ஏழு சிவை விதூத பாபை இமை புனிதை பூரணையோடகில பாபை செந்நெறிசேர்த்தம்பை என நதியோரேழு சேர்ந்துளது தபதர் சடாவகர் மந்தேகர் பண்ணு பங்கயனே அங்குடைய பகவன் மற்றதனுக்கப்பாலை அளக்கற்கள் வளைந்துடைய தீபஞ்சான்மலியாமங்கட் கொற்றவனாந்துமானன் அவன்றன் மைந்தர் குசலன் வெய்யன் தேவன் முனி அந்தகாரன் அற்றமிலாமனோரதன் துந்துபியாம் அன்னோர்களித்தனன் ஏழு கூறாக்கியசலம் ஏழுஞ் சொற்றிமிரம் சுரபிவாமனம் விருத்தம் துந்துபிசம்மியத்தடம் புண்டரீகம் நிற்கும் போதுகுமுதஙஙங் கவரியாதியாமை புண்டரிகை மனோபமை சந்தியை என்றோதுன் சீதநதியேழு செல்லும் புட்கலாதர் சிறந்திடு புட்கரர் தனியர் சிசிரர் என்போர் ஏதமிலாதுரை சனங்கள் கடவுள் ஈசன் இதற்குமப்பால் மதுக்கடல் சூழ்ந்திருந்த தீபம் மேதகு கோமேதகம் அவ்வியனே தொன்னாள் வேந்தன் அவர் கிழுமைந்தர் மேனாள் வந்தார் தூய விமோகனன் மோகன் சகலன் சோமன் சுகுமாரன் குமாரன் மரீசகனாமைந்தற்கு ஆயதை ஏழு கூறு புரிந்தளித்தான் சிங்கம் அத்தம் உதயம் சலகம் கிரவுஞ்சம் ஆம்பி கேயம் இரமியம் கிரியேள் அயாதி தேனு கிளர்கபத்தி சுகுமாரி குமாரி இக்கு நதி ஏழு உள ஆமங்கர் மாகதர் மானசர் மக்கள் மதிமுன் தெய்வம் புடையன்னது தூய புனல் கடலாம் தீபம் புட்கர மன்னன் சவனன் புதல் வரானோர் அடல் கெழுவு தாதகி மாபீதனன் என்போர்க்கு அதனை இரு கூறுபடுத்து அளித்தான் என்ப இடவமகேந்திரம் வருணம் வராக நீலம் இந்திரமந்திரியம் எனும் ஏழு வெப்புக் குடிலை சிவை உமை தரணி சுமனே சிங்கை குமரி எனும் ஏழு நதியும் கொண்டு மேவும் மேலாவிய நகரர் நாகரென்போர் மேவியமர் பரிசனம் வெய்யவனே புத்தேள் ஆனதுவோர் புட்கரத்தின் முடிவில் ஐம்பதாயிரம் யோசனை தன்னில் அசலம் ஒன்றுமான சோத்தரம் எனவே சகடக்கால் போல்வட்டனை பெற்றிடும் அதன் கண் மகவானுக்கும் ஏனையோர் எழுவருக்கும் குணபால் ஆதியன் திசையனும் பதங்கள் எய்தும் அன்றே பொங்குதிரைப் புணரிகளின் முடிவு தோறும் புடை உறவே வளைந்தொவ்வோர் பொறுப்பு நிற்கும் இங்கு உளதோர் சாகமுதல் தீபம் முற்றும் இருக்குனர்க்கு நரை திரை மூப்பு இன்னல் இல்லை அங்கு அவர்கள் கலியினும் கிம்புருடர் தன்மை அடைவர் பதினாயிரம் மாண்டமர்வர் அப்பால் தங்கியது தபனியப்பாரதனை சூழ்போய்த் தடம் பெரு நேமி பொறுப்புசார் உற்று அன்றே ரை அதற்கிப்பாச் சுடரே அப்பால் நிசிப்படலும் செய்ய மணி நிறனே மன்னார் காமறுசீர் இயக்கர் ஈராக்கதரே வெம்பேய்க் கணங்கள் அமர்ந்திடுவர் திசைக்கடவுளோருன் தாமுடைய மாதிரத்தின் மேருவின் கண் தங்குதல் போல் வைகுவர் அங்கதனுக்கப்பால் ஏமம் ஒரு புறக்கடல் அங்கதனுக்கப்பால் மண்டம் ஊழி நெறியால் தத்தம் உயிரைத் தாம் ஏ ஒழிவு செய்தோரும் தெருளுணர்விலோரும் ஆழிவரைப்புறஞ்சூழ்வரப்பாலாகும் ஆரிருள் சேர் எல்லைதனில் அநாதீசர் வாழுமொரு பெருங்கையிலே உண்டவண்ட மருங்கதனிற்கணநிறைகள் வதிந்து மல்கும் சூழுரு சம்புத்தீபமுதலா அண்டச் சுவர்காரும் புவின்பர் தொல்லை இப்புவியின் மேற்கணத்தில் உலகமாகும் இதன் மிசைக்குய்யலோகம் இதற்கு மீது வைப்புடைய ஈரங்கால் வயங்கு தேயம் மற்றதன் மேல் எழுப்புயலும் வழங்குமெல்லை முப்பதினாயிர கோடி முகில் ஒவ்வொன்றை முறை சூழ்வுற்றிடும் அதற்கு முன்னராக செப்பரிய கிம்புருடர் கருடரானோர் சித்தர்கள் பிஞ்சையர் செரியும் மூதூர் இங்க இதன் மேற் சுரநதி அப்பால் இரவிபதம் தரணிக்கோர் இலக்கமாகும் அங்கதனின் முப்பான் முக்கோடி தேவர் அருக்கனுடன் வழிகொள்வர் அதற்கு மீதே திங்கள் உலகோர் இலக்கம் உம்பர் தன்னில் செறிதரு தாரகையுலகம் இலக்கஞ்சேணீர் பொங்கொழி சேர்ப்புதன் உலகீர் இலக்கம் அப்பாற் புகருலகம் ஈரிலக்கம் பொருந்திற்றன்றே அந்தரமேர்ச்சே உலகீரலக்கம் மேலே அரசன் உலகீர் இலக்கம் அதற்கு மீதே மந்தன் உலீரலக்கம் அதன் மேல் ஓரிழ் மாமுனிவர் உலகிழக்கமாகுமப்பால் நந்துருவன் உலகிழக்கம் புவர்லோகத்தின் நலத்தகைய தொகை பதினைந்து இலக்கமாகும் இந்த உலகத்துமிசையுடைய தேயம் எழுவகையா மறுத்தினமும் கெழுவும் எல்லை தொகலோடு சேர்த்தரும் இப்பதத்தின் மீதில் சுவர்லோகம் எண்பத்து இலக்கமாங்கே புகலோடுவானவரும் பிறரும் போற்றப் புரந்தரன் வீட்டிருந்து அரசு புரிவனப்பால் மகலோகம் இரு கோடிமார்கண்டு ஆதிமாமுனிவர் பலர் சரிவர் மற்ற அதன் மேல் இகலோகம் பரவு சனலோகம் கோடி பிதிர் தேவர் இருப்பரங்கண் தவலோகம் உன்னதம் ஈராறு கோடி சனகர் முதலாவுடைய சேர்வர் அவன் மேல் சக்திய உலகம் கோடி அயன் இன்பத்தலம் உலகம் அளிக்கும் தானம் நவை தீரும் பிரமபதம் மூன்று கோடி நாரணன் வாழ் பேர் உலகம் ஓர் முக்கோடி சிவலோகம் நாற்கோடி அதற்கும் மீதே திகழ் அண்ட கோளகையும் கோடியாமே வேதமொடு தந்திரமும் அவற்றின் சார்பு மிருதிகளும் பிரநூலும் வேறு வேறாவோ திடுமண்டத்து இயற்கை மலைவோ என்றால் உண்மை தெரிந்திடில் படைப்பும் உலப்பில் வேதம் ஆதலினால் அவ்வவற்றின் திருவிநாடியறிந்த உனக்கு ஈண்டு உண்மை அதுவே சொற்றாம் ஏதமில் இவ்வண்டத்தில் புவனம் நூற்று இறை அருள் சேர் ஒரு திரத்தம் இருக்கையாமே இந்த ஆண்டத்தின் இயற்கைய உனக்கு இறைவன் தந்த அண்டங்கள் இத்தகைமை மைந்தனி சென்று காணுதி என வகுத்துரைப்ப அந்தமில்லது ஓர் மகிழ்ச்சியின் உணர்ந்தனன் அவுணன்